கலை கடம்பம் முதலாவதாக அறிவு சுட நேற்றைய சுடரில் இந்திய ரயில்வேயின் தந்தை கணித அறிவியலின் தந்தை தத்துவ சிந்தனையின் தந்தை சாக்ரட்டிஸ் இனி இன்றைய கேள்விகள் உடல் அமைப்பை பற்றிய அறிவிகளின் பெயர் என்ன இரண்டாவது கேள்வி மனித உடலில் எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கும் மூன்றாவது கேள்வி இரண்டாம் உலகப்போரின் போது இந்தியாவின் வைஸ் ராயாக இருந்தவர் யார் நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதிரிகிறது ஔாரின் நல்வழி நூலில் ஒரு பாடல் பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பேசுங்க இச்சை பல சொல்லி இடித்தொன்கை சிச்சி வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகை சால அதாவது உழைப்பினால் வரும் ஊதியம் சிறிதளவாக இருந்தாலும் பெருமைக்குரியதாகும் மனதளவில் நமக்கும் நம் ஒழைப்பின் மீது நம்பிக்கை பிறக்கும் அதை விடுத்து அடுத்தவர்களிடம் பிச்சை எடுத்து வாழும் வாழ்க்கையை போல் அவமானம் நிறைந்தது வேறொன்று இல்லை பிச்சை எடுத்தல் என்று நேரடியாக குறிப்பிட்டிருந்தாலும் அடுத்தவரை ஏமாற்றி அவரது பொருட்களை நயவஞ்சகமாக அபகரித்தல் யாரும் இல்லாத நேரத்தில் எவரும் அறியாதபடி திருடுதல் தனது கடமையை பணியை செய்வதற்காக லஞ்சம் வாங்குதல் இது போன்ற நேர்மையில்லாத வழியில் வரும் செல்வம் அனைத்துமே அவமானத்தின் சின்னங்களாகும் இது போன்ற அநாகரிகமான முறையில் சம்பாதித்து அதன் மூலம் உயிர் வாழ்வதை விட உயிரை விட்டு மாய்வதே மானமுள்ள ஒரு மனிதருக்கு உரியதாகும் உழைப்பால் வரும் செல்வம் மட்டுமே உயர்வானதாகும் என்கிறார் ஒவ்வையார் இதைத்தான் பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பேசுங்கால் இச்சை பலசொல்லை சொல்லை இடித்துண்கை சிச்சி வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகை சால உறும் என்கிறது நல்வழி நன்றி வணக்கம்